வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா கவலை நம்மை அறிவாளியாக ஆக்குகிறது ஆம் கவலை நம்மை அறிவாளியாக ஆக்குகிறது என்கிறார் டென்னிசன் நன்றி வணக்கம்